லையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாதத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற ஷீரபிராபியாதி எப்போதும் எல் உள்ளே காரமர்மே கணபதியே நிற்க கட்டுரையே மே கணபதியே கட்டுரையே முதிக்கிண்டித புனபுரோண்ட மாணிக்க மாட்ட <tries> ின் பழையும் கொடுங்கும் பதி கொண்ட வேற பணிமல பூங்கணையும் கருப்பு சிலையும் நெல் பாஷா குமும் கையில் திருப்புற யாவது அறிந்தனா படைத்த புனிதரும் நீயும் என் குந்தி எல்லாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாய் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோர் மணிவார் ஷடையோன் அருந்திய நன்றி அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே உன் பொ வடித்தாமரை உள்ளே வன்னியது முன் திருமந்திரம் சிந்துற வண்ண பெண்ணேனின் அடியாருடன் கூடி முறைமுறையே வன்னியது என்றும் ஒன்றன் ம பதி கதிஜுமனு கிளவி தடவின கருத்து கண்ட கமலும் மதி மகிண்ட மானும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரியி துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் மஜித்த அந்தரி நில அடி யாதோ கந்த கைத்தலாத்தன kar tanai endai tan kannan vanna kanaka veppin per tanai palagum pillait nalginai peragurthir tanai varam aramu sengai chilai ambu நடந்தும் நடந்தும்ினைப்பது உண்மை என்றும் நடந்த வடிவுடைய மறைனாகின தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கம் தம் ஆடரங்காம் முடி முடிக்கண்ணியரே கண்ணியது உண் புகழ் கற்பது பத்தி பண்டியது உன்னிரு பாதாம் புயத்தில் பகல்ண்டியது தோரமயத்து நாரும் செய்த புண்ணியம் ஏது என் நம்ம புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் வ காத்தவளே மின் கறந்தவளே கரை கண்டனுக்கு என்றும் மூவா முகுந்தக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பது வந்திப்பவர் உன்னை மாணவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர்நாதர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழிய பரமானந்து பாரி சந்திப்பவர்க்கு எழிலாம் எம் விராட்டினி தமிழ்நடி மன்னடி கும் செல்வமோ பெருவ மதிவானவர்த்தம் பின்னடிக்கும் செல்வம் அழியா புத்தி வீடுமன்று கண்ணடி கும் சொல் பரிமழையாமலை பைகிளி 5 Samadhi He is <laughs> the coating that is from another tree Young man is the first tree Young man is the piercing I was trapped here Young man is the first cave Young man Blood become Imagine அறிவளவிற்கு அளவாரது அதிசயமே அதிசயமான வடிவுடையாய் அரவிந்த மில்லா துதிசய ஆவண சுந்தரவல்லி துணை இறதிபதிசயமானது முன்பார்த்தறம் அசயமாகவன்றோ வாமபாகவியவ்விய பாகத்தில் இறைவரும் நீ மகிழக்கும் பொங்கல் திருமண கோலமும் சிந்தையுள்ள ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளியிருக்க வெளி நின்ற நின்றிருமே நீத்து நின்றும் வேடம் கரை கழந்ததில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்ற திருபுணமா ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி நின் திருகோயின் நின் பக்கமோ அறைகின்ற நான் மறையில் அடியோ முடியோ அமுகம் நிறைகின்ற பெஞ்சா தஞ்சமோ நெஞ்சகமோ மறைகின்ற வாரிஜியோ மங்களையாய மலையார்ண சங்கல சை சகல கலா கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் குடையாய் உடையாய் பிங்களை நீலி செழியாய் வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சிக் கொண்டே என குவம்பே பழுத்தபடியே மறையில் பரிமளவே பணிமாலிமயப்பிடியே பிறமல் முதலான தேவரை பெற்றலும் மேந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே மனத்தில் கோலமல்லாது அன்பு பிரை வேலே பர சமயம் வெறும் வெற்றியன் உலகுக்குள்ளே அனைத்தினுக்கும் புறந்தே உள்ளே கழிக்கும் கணியே கருளியல் கழுமணி மணி புனைந்த கணிகே அணியும் மணிக்கழகே அணுகதாவற்கு பிணியே பிணித்து வருந்தே அவரர் பெரு விருந்தே பணியே ஒருவரை நின் பத்மபாதம் படிந்த பின்னே முன்னடியாரை பேடி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மண்ணே உலகுக்கு அபிராபியல் அருமருந்தே எல்லே ஏத்தும் மடியவர் ஈரேடுகிரையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவரா மழ்்கடம் விசாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என்ன தங்கு புன்மொழியேறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை அழுக்கையல்ல பொருட்புடலால் துடைத்தனே சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் நடவாடும் சொல்லும் பரிமழும் கொடியே நின் புது மலக்காய் அல்லும் படரும் பொருமே அடியாக செல்லும் தவ நெறியும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தேவமாக சிவகும் பதா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவாகும் சபம் புயல் வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் பித்தாகி புனை தழுங்கள் If I was paths, I would lengthen their creo And I am a witch més I feel低 with my bosings Oh my intentions, my gates are declare नडक्कडनु सेंदे मिणिनु करयेट्गई निंतिरु उडाहे वाग्रे पलेवुरुवे अरुवे येल गुबायवा ஒரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு இனி எண்ணுதற்கு சமயங்களுமில்லை ஏப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த மே ஆஷை கடலில்லகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாஷத்தில் அல்லல் பட இருங்கே நின் பாதம் என்னும் பாசக்கமலம் தலைமேல் வலியவைத் ஆண்டு சொல்லுவேஷர்வாகத்தினேரிழையே இழைக்கும் வினை வழியே அது காலம் நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர்ஷித்தம் எல்லாம் உழைக்கும் களவக் குவிமுலையா மடை கோமளே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்படி வந்தே வந்து சரணம் பூக்கும் அடியாதிக்கு வானுலகம் தந்தே படிபொடு தான் போயிருக்கும் சது முகம் பைந்தே பலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் புஷந்தேன் மலரும் அலகதி ஆயிரும் பசுமிடம் நாரும் சீரடி செங்கி வைத்த எங்கள் பொருத்தபம் எரியவா என்னோ தங்கும் எந்த தவம் எழுமோ தரங்க கடலும் வெங்கள் பணியனை மேற்கு இரு பொறுந்தே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து பஞ்சத்து இருளேங்கின்றி ஒளி வெளியாகியிருக்கும் உன்றன் அருளேது அறிகின்றிலே அம்புயாதனத்து அம்பிகையே கை கே அணிவது கண்ணனும் பூவும் கமலம் மன்னணிக்கே அணிவது வெண்முத்துமாலை விட அறவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்வளே பவள கொடியில் பழு செவாயும் பனிமுல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனைத் துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணை முலையா அவளை பணிமின் கண்டி அமராவதியழுகைக்கே உந்தன் அடித்தாமன் விடியின் கடையூ மேலே வற்றின் மூழுகைக்கு என் குறைவின் குரையெக்து முப்புரங்கள் ஆளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லார் பங்கில் வாழ் முதல் வாணுதெக்கன்னியே வெண்ணவர் யவரும் வந்திரங்கிப் பேணுதே பெண்ணியயம் பெருமாதியே பேடைநெஞ்சில் காணுதக்கு அன்னியே அल्लाதே கன்னியை காணும் மன்ற குணதெக்கென்னியே எண்ணமன்றோ முன்செய்த செய்தனமே மனமே புது புகுவளை கண்டியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தாவண்ணி இங்கே விக் தம் அடியாக நடுவிற்க பழி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்டு விண்ணி இறை கொண்டு வீழி இழகி முத்து படம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவசிய நெஞ்சை நடம் கொண்ட கொழுகை நலம் கொண்ட நாயகி நல்ல ரவி படம் கொண்ட அல் புல் பணி வேத பரிபுரை சீரடி பாசாங்குஷை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனிய தீமை நெஞ்சில் குறிபுறவஞ்சரை அஞ்ச குறி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவசம் பாரத் இருந்தவளே இவள் எங்கள் சங்கரநார் மங்களமா அவளே அவர் நமக்கு அன்றையும் மாயிரே ஆகையினால் இவளே கடவுளர் யாவற்கும் மேலே இறவியும் ஆம் துவளே இனி ஒரு தெய்வமுண்ட தொண்டு தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணி திச்சையே பண்டு செய்தார் உளரோ இலரோ அப்பரி செடியேன் கண்டு செய்தார் அது செய்தவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் பொறுக்கை நந்தே பின் வெறுக்கையல் வெருக்குந்தகை மைகள் வைகள் செய்யினும் தம் வழிநாரை பொறுக்கும் தகைமை புதியதங்கே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருவிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானும் நெய் வாழ்த்துவது வாடும் படி ஒன்று கண்டு கொண்டே மனத்தேயொருவர் வீழும்படியன்று வீடும் படியன்று வேலை நிலம் வேழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூடும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே உடரும் கலைமதி துன்றும் சடையில் முடிக்குندில் ஒன்றிடரும் ಪರಿவள பச்சைக் கொடியை பதித்து நஞ்சில் கிடரும் சவirtிமை பாதরূপா பிண்ணும் கேதுவரோ உடரும் கொழுவும் குறுதியும் தோம் குறம்பையிலே குரம்பையடுத்து குடிபுக்காவி வெங்கூற்று கிட்ட வரம்பையடுத்து மறுக்கும் அப்போது வழக்கை அமைத்து அறம்பையடுத்த அறிவயர் சூழ வந்து அங்கள் எல்வாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான் முகி நாராயணிகை நடன பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமழி சாதித மாலினி मारा की सुरति मादंगी एंद्रियाय क्यादि मुडयाळ शरणं अरणमयके शरण பொருள் என்று அருள் ஒன்றிலாத அசுர்த்தங்கள் முரண் நன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தந்தடியார் மரணம் பிறவி இரண்டும் இந்த வையகத்தே துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெயும் கனகம் தெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்த மறைத்து அன்பு முன் விஷயம் தவமுடையாற்று ிய சின் மறு சாத்திய பட்டும் பெண்ண பெரிய முலையும் முத்தாரி மொய்த்த கண்ணஙும் கருவூண்டும் கருத்தில் வைத்தே இது போலும் கபமில்ல எல்லா சொல்லி ஒரு வருடம் வா சென்று எழுவட்டு நில்லாவை நெஞ்சில் நினை குவிரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் ரம் வா ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேமிங்கள் மின்னாயிரம் பொறுமை வடிவாகி விளங்குகின்றதல்ல அகபகி அறுவறைக்கு முந்தாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல் விதல்னை உங்காயினும் உன்னிலும் வேண்டுவது உங்கிடையே உருந்தாயிரும்பி பலவாய் விரிந்து ய புலக்கெம் பூமாய் இன்றாய் அடைத யும் நீங்கிDirPath எற்கள நெஞ்சி நுल्ले பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பூர்ள் அடிவார் அன்றா நிலையில் ஒருங்கிணைப்பமானும் எல் நையனும் ஒரு வரம்பையும் கொண்டு செயும் பெய்யும் இயம்பவை இதுவா யத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் சருணாம்புயமுலை அல்ல தகை நயனக் கருணாம்புயமும் பதநாம்புயமும் கராம்புயமும் ஷரணாம்புயமும் அல்ல கண்டிலேறுதல் ஜமுனே kal jampidid gai re ladden tum tab ne rike nenjam pahile nina kin udege mudtai sidai gum kal jung gum ek alag gin gai arya re nidum பெற்ற பாலரையே சொல்லினியாய் மாலினும் தேவர் பண்ணங்க யந்து வந்து நீயே நினைவின்ற ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் தேயே நறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே ஏ தங்கச்சியிலை கொண்டு தான் அவர் முப்புறம் சாய்த்து மத பெங்கல் கருகுறி பார்த்த செஞ்சேவகல் மெய்யடைய நாயகி ஓ கணகச்செங்கைக் கரும்பு மலரும் எப்போது என்னும் சிவடைgate தேரும் படிசிலையேடும் காட்டிங்ங் செல்வதickt கூரும் பொறே கொன்றே கொட்டுத் તરીகுறி சமயம் மாறும் தலை விழிவழா இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் கொண்டாடிய வீணருக்கே வீடே பலுகவர் தெய்வங்கள் வா சென்று மிக்க அன்பு பூணே உனக்கு அன்பு பூண்டு கொண்டே నింపు కచ్ యా గ్రపేనే ఒడు బొడుదు తిరుమేని ప్రకాశమంద్రికానే ఇరు నిలము దిశైనామ్కు గగలము వే గగనము వారు పువనము కాల వికామం అంగం తగనము శైద செம்முகனும் பெக்கையும் செம்முகனனும்னத் தோன்றிய மூதறிவின் மகனுண்டாயதன்றோ வல் நீ செய்த வல்லபமே சிறியே நின் பலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும் பொட்பொறுப்பு வில்லவர்த்தம் உடன் வீட்டிருப்பாய் வினையே தொடுத்த சொல்லவாயினும் நின்றிருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம்சேதே தொழுது மின் போலும் நின் தோற்றும் ஒரு மாதிரை போதும் மனத்தில் வையாதவ வண்மை குலம் தோத்திரம் கல்வி குணம் கொண்டே நாளும் குடில்கள் தோறும் including Bananas from each other as P grenades, no punTA thick sequins So they striking means shower Death holes in small bites சிவந்தரி கே சாரும் தவ உடையார் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் பொருடாடும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராவி கடை கண்கள் கண்களிக்கும் படி கருது கொண்டே கடபாடில் பண்களில் யம் மண்டலி பச்சை பண்ணூமா மோவா வந்த நின்ற நெஞ்சே முடி மடபுத்திண பூர நின்று ஏதுக இனி யான் பிறக்கும் நிற்குறையே அன்று யார் குறைதான் இரநில் பயனின்றுொண்டவர் பாவயும் பாடவும் பொருந்து தாரிய தங்குவரே தங்குவ கற்பகத் தருவின் நிழலில் தாயரின்றி வங்குவர் மண்ணில் வாழுவார் பிரவியை गोबर आईयुं इरे पुवन मुकुत मुंदिकों विवर ऊ गुड़लाटिरु मेनी उरितवर நீ குறிப்ப மறிளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தே அவள் குன்றை வேளிப்பிரான் ஒரு கூட்டை மேயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபாட வழ பைரவி பஞ்சமி பாஷா குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகிய நான் மறைஷே திருநாமங்கள் செப்புவரே செப்பும் கலக கலசமும் போலும் திருமுலைவே அப்பும் களப அபிராமவல்லே அனிதரளக்கொப்பும் வைர குழையும் விழியின் கொருங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தே துணை விழிக்கே விழிக்கே அருணுண்டு அபிராபவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடல் துண்டு எவக்கு அவ்வழிகிழக்க பழக்கே சுளங்குவேன் பாவங்களே செய்து மங்கரக குழிக்கை அரும்டும் கயவற்பம் மோடி எல்ல கூட்டியே கூட்டியவா என்னை தன்னடியாரி கொடிய विनय ஓட்டியவா கண் மூடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் பாடகத்தாமரை ஆரணங்கே நின் பரிவாரங்களாகினார் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இனங்கே எனது உனதியில் திருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கே அறிவுன்றே என் கண்ணீ வைத்த பேரழியே அடியா கமலத்தில் நாரணங்கே அகிதாண்டமும் நின்ளியாக நீங்கள் ஒளி திருமேரியுதொருங் கடியாகி அந்த தரணங்கள் விம்மி கரை முறைந்து Well, veliyai vidil yengane marappen nil viraginaye to vidavum pudumalaritt nin paadaviraikkamalam vidavum pagalum irainjavalla imayor oh gelarum paravum padavum பகீரதியும்லிசமும் உடையவரே உடையாழை கொல் விஷம்பட்டு உடையாழை கொடி பதிஷஞ்சாலை கொல் செக I'm scared of you I'm scared of you புரம் எிய பொருப்புவில் வாங்கிய போதில் அயல் சிறம் ஒன்று சென்ற கையானிடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கவல திருவே சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் லீயும் அற்ற அச்ச உறக்கும் தரவாது போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தாவகை I love the pattern, as my immigrant might be a matter of three ways who shall ever join toward살king stage. My courage is to meet a shadow, but not a LETTER of strikes and a happiness who shall descend to the era. The point is, I jangan, it's all about MY STABILLE, my grace Короче, you will control yourself, your family will bring up the ground cavity and the light irrational community. I have not been all about다 today, I have ya to do that. I have no idea, I have no idea, but I have no idea without cheating on him. My father has chosen directly to the SEÑORUR hogy my battling about the DNA in the cast of black and white already Isaiah tracks. ிசடையோன் புல்லியமென்முலை பொன்னரையாறை புகழ்ந்து வரை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு வல்லியம் பார்த்தெழ வெள் பகடுவூரும் பதம் தருமே பதத்தே முருகினின் பாதத்திலே மனம் பற்றி இனி யார் ஒருவர் மதத்தேவறிமயங்கே அவர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே நகையே இகுத ல்லாம் பெற்றாயகிற்கு முகையே முகழ்முலை மானே முதுகள் முடிவில் பிரவியும் வம்பே மலை மகள் எல்பதும் நாம் மிக இவள்தல் சகை மழை நாடி விரும்புவதே விரும்பித்தொரும் புலகம்றும்பித்ததும்பிய ஆனந்தமாக அறிவிழாந்து சுருக்களித்து மொழி தடுமாறு உம் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரு அபிராமி சயம் நல நன்றே வருகினும் சீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேதுமில்லை உனக்கே பரம் எதற்கு உள்ள எல்லாம் அன்றே உணதென்று அழித்துவிட்டே அழியாத குணக்குள்வே அருட்படலே இமவான் பெற்ற போமணம் ியாமரை கோயில் வைகும் யாமள வல்லியே ஏதம் வினாலை எழுதறிய சாமளமே நிற தன்னை தண்ணீனை தம் மாலாமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிபதே ஆதித்தன் அம்புலி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 கைவந்து நில் நடித்தாமரை சூடிய சங்கருக்கு கைவந்த தீயும் தலைவந்தவாரும் கருந்த நெங்கே மெய்வந்த நெஞ்சின் நல்லால் பொறுகாரும் வீரர்த்தங்கள் ஒய்வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே புயிலிருக்கும் கடம்பாடவியடை கோலையில் மயிலாயிருக்கும் இமயாஜலத்தடை துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கவலத்தின் மீதந்தமா கயிலாயருக்கு அன்று கிமவாலளித்த கனங்குடையே குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கழையைப் பொருதி நெழும் விழையப் பொருதிரல் வேரியாடவும் வெளி நகையும் உழையப் பொருளும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாழை மாதுளம் பூ நிறத்தாழை புவிதங்காத்தாழை ஐங்கடை பாஷா குஷமும் கரும்பும் அங்கை சேத்தாழை முக்கள் நீழுவார்க்கு ஒரு தீங்கில் ந்தி விஷ்வீனோ நந்தனு கிரிவரவிஷி வாசி விஷ்ணு விளாசி ஜிஷ்ணு பகவத்தேஷி